நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நற்றினையின் சரவடிக்காக சென்னையில இருந்து மணிக்கொடி குரு ஒருவரிடம் செல்வந்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என் மனம் வந்து மிகவும் குழப்பத்தில் இருக்கிறது என் பணியாட்கள் கூட எனக்கு உண்மையா இல்லை என் மனைவி பிள்ளைகள் உள்பட உலகமே சுயநல கூட்டமா உள்ளது யாருமே சரியில்லை அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருக்காரு புண்ணகிச்சுட்டு குரு என்ன சொல்றாரு ஒரு கதை சொல்றாரு ஒரு ஊருல வந்து ஆயிரம் கண்ணாடி இருக்கிறாரு ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள ஒரு சிறுமி வந்து விளையாடிட்டு இருக்கா தன்னை சுற்றி ஆயிரம் குழந்தைகளின் மலர்ந்த முகத்தை கண்டு சந்தோஷப்படுறா அவள் கைத்தட்டியவுடன் ஆயிரம் பிம்பங்களும் கைத்தட்டுது உலகிலேயே மகிழ்ச்சியான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி அங்க அடிக்கடி போய் விளையாடிட்டு இருக்கா அதே இடத்திற்கு ஒரு நாள் மனநிலை சரியில்லாத ஒருவன் வரா தன்னை சுற்றி ஆயிரம் கோபமான மனிதர்களை பாக்குறான் அச்சம் கொண்ட அவன் அந்த மனிதர்களை அடிக்க கைவோங்கியவுடன் ஆயிரம் பிம்பங்களும் அவன் அடிக்க கைவோங்குது உலகிலேயே மோசமான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சுட்டு குரு சொல்றாரு இந்த சமூகம்தான் ஆயிரம் கண்ணாடிகள் இருக்கின்றாரை நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதையே சமூகம் பிரதிபலிக்கிறது உன் மனதை குழந்தையை போல் வைத்திரு உலகம் உனக்கு சொர்க்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அறிவுரை சொல்லி முடிக்கிறாரு